உங்க சொல்ற அனுமானம் என்னன்னா இந்த கித்தியாதிகம் தகத்திற்கும் அனுமானம் இந்த பிருத்தும் ஒரு ஒரு பதார்த்தம் இந்த பதார்த்தம் ஒரு தர்த்தாவ செயல்பட்டது பிருத்தா மற்ற சின்ன பதார்த்தங்கள்லாம் நம்மளால பண்ணிடுவோம் ஆனா இந்த பூமண்டலத்தை உருவாக்கினதுங்கிறது நாம பண்ணல அது தெரியுது அதனால அந்த பூமண்டலத்தை நாம பக்கமாக வைக்கோம்னா இந்த பூமண்டலமானது யாரோ ஒரு தரனால் செய்யப்படுது கர்த்தாவோடு கூறினதுவா கடவது திருட்டாங்கம் இந்த திருட்டாங்க காரியத்தும் இருக்கு அதே மாதிரி சக்கரத்திற்கும் இருக்கு குலால கரத்திர்கற்கும் இருக்கு அப்ப இதே நீங்க அம்மா பண்ணும்போது அந்த பூமண்டலத்துல காரியம் இருக்கு காரியத்தும் இருக்கு அப்படியான ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல இல்லையா இதுல நான் தப்பு சொல்றேன் தூமமும் வன்யும் தூமம் வன்யின் அப்படிங்கிற ரூபத்துல நீங்க மகாசத்திரம் பார்க்கறது அப்ப தூமத்தை மாத்திரம் பார்த்து வன்யம் இருக்கு அப்படின்னு கட்டுவிட்டு ரெண்டுக்கும் திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டா பக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு திருஷ்டாந்தத்துல கர்த்தா சரீரம் உள்ளவன் அசர்வட்சம் ஒன்னு சர்வஜனே சர்வஜனாக இல்லையே உள்ளவன் உள்ளவன் வரும்போது இதே மாதிரி உள்ள சாரத்துக்கு தானே அங்கே அனுமானம் பண்ணணும் நீங்க வங்கியை பார்த்தா அங்கே வங்கியை தானே அனுமானம் பண்ணணும் அப்படி ஆனால் இந்த காரியத்துங்கிற ஹேத்துவ இந்த கிடீரம் இதே மாதிரி யாரோ ஒரு சரீரத்தோடு கூறின ஒரு கத்தா இருக்கான் அப்படிங்கறதானே அனுமானம் பண்ணணும் சரீரங்கள்லாம் இல்லாத பரமாத்மாவை நீங்க எப்படி அனுமானம் பண்ண முடியும் சரீரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜீவாத்மா கார்த்திக மட்டத்தில் பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது வேதாந்த மாதிரிதான் அது கதைகள் சங்கடிக்கிறதாக இந்த பத்தியாரு சரீரங்களே பரமாத்மாவுங்க பரமாத்மான்னு சொன்னா வியாபகமான ஒரு வெகுவான ஸ்வரூபம் அப்ப விஷயப்பட்ட ஸ்வரூபம் ஒரு காரியத்தை உண்டு நம்ம எப்படியாவது பார்த்துக்கோமோ லோகத்துல பார்த்த சகல காரியங்களையும் ஒரு கைதாலோட கர்த்தா தான் காரியத்துக்கு கர்த்தாவாக இருந்துட்டு இருக்கான் குவிந்த உண்டு பண்றவன் அப்படி ஒருத்தனாக இருந்தால் சரீரன்றி சம்பந்தனாக இருப்பான் ஆனால் அப்ப அவன் ஈஸ்வரனு அவனோட ஒரு கர்த்தாவா கர்த்தா ஒரு சாதாரண ஒரு ஜீவன்ல இருப்பான் அப்ப இந்த அனுமானத்தை வச்சுட்டு நீங்க சம்சாரி எதிர்த்து ஈஸ்வர்த்தி வந்து அனு சாதிக்க முடியாது இந்த யுக்தியால யாரோ கர்த்தா இருக்காங்கன்னு தெரியுமே தவிர அந்த கர்த்தா சம்சாரிய காட்சியின் மத ஜீவாத்மா பரமாத்மான்னு தனிதான் அப்படின்றது ஒரு புத்தமாக அது மாத்திரம் இல்லை இந்த இடத்துல சொல்லல ஆனா நீங்க இந்த தோஷம் எல்லாருமே சொல்ற இது ஒரு பெரிய காரியம்னு எடுத்திருந்தோம்னா அத ஒரு கருத்தாவ செய்ய முடியவில்லை அதை பல பேர் சேர்ந்து பண்ண ஒரு பெரிய பங்களா கட்டிருக்கான்னு சொன்ன ஒரே ஒரு பெண்ணம் கட்டிக்கானு சொல்ல முடியாது எத்தனை பேர் வேலை அத்தனை பேர் வேலை செஞ்சு அந்த ஒரு பெரிய காரியத்தை உருவாக்கிருக்கா அப்படி பார்க்கும்போது மகத்தான ஒரு காரியமாக இருந்தால் அந்த காரியம் அநேக கர்த்தாக்களால விண்டாக்கப்படுகிறது அப்படிங்கிற வியாப்திய லோகத்துல பாக்கணும் ஒரு கர்த்தா எழுப்ப அனுமானம் பண்றீங்க அந்த ஊருக்கு அனுமானம் பண்ண முடியாது ரொம்ப நிறைய பேரு சேர்ந்து இந்த காரியத்தை பங்கேற்க அப்போ அந்த கர்த்தாக்கள் எல்லாருமே ஜீவன காலத்திலும் வேறேன்னு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிருக்கோஸ்வராத்மா இருக்குமே ஒரே ஈஸ்வராத்மாதான் சொல்லலாம் அதனால இதனால ஒரே சர்வஜராத்மாவை சாதிக்க முடியாது அதுக்கு மேல உங்களுக்கு சொல்ற கர்த்தானா நீங்க என்ன நினைக்கிறேன் காது கர்த்தாங்கிறது கர்த்தான்னு சொன்னா உபா உபாதான கோசர அபரோக் கிட்டமத்திருப்போம் அதாவது ஒரு காரியத்தை எடுத்துன்னு சொன்னா அந்த காரியத்துக்கு எது உபாதானமோ அதை பத்தி நம்ம பிரத்யமா தெரிஞ்சின்றவனாக இருக்க இப்ப குலாலன் எதை கொண்டு கடத்த நிர்மாணம் பண்றானோ அந்த திரவியத்தை பத்தி தெரிகின்ற அப்பதான் அவன் அதனால அந்த கிரகத்தை நிர்மாணம் பண்ண அப்படி பார்க்கும் போது எட கொண்டு பிரபஞ்சத்தை நிர்மாணம் பண்ணி இருக்காரோ அந்த உபாதானத்தை நன்னாக தெரிஞ்ச தெரிஞ்சவர் ஈஸ்வரம்னு சொல்ல ஆனால் கர்த்தான்னு சொன்னால் உபாதான கோதரமான ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் கார்த்திக மதத்துல சப்தங்கிறது ஆகாசத்துக்கு முடிந்த தினம் இந்த சப்தத்துக்கு கர்த்தாவாக நாம இருக்கோம் நாம பேசறக்க சப்தம் உண்டாக அப்ப சப்தத்துக்கு கர்த்தா யாரு நாம தான் கர்த்தம் தேவதற்கு கர்த்தா சப்தத்துக்கு உபாதானமும் ஆகாசம் ஆகாசம் கார்த்திக மதத்துல அதி சப்தத்தை கொண்டு அனுமானம் செய்ய வேண்டிய ஒரு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு கிரவியம் அதுவும் சப்தத்தை கொண்டு சப்தத்துக்கு ஆதாரமான ஒரு கிரவியமான அனுமானம் பண்ணணும் போது தேவதத்தன் சப்தத்தை உண்டு பண்ணும் போது காரணமாக ஆகாசத்தை தெரியுங்க உண்டு பண்ண அப்படி அப்படியான உபாதானம் தெரியாதவன் கூட உபாதானத்தை பத்தி அறியாதவன் கூட அந்த காரியத்துக்கு கர்த்தாவா அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க கர்த்தான்னு சொல்லக்கூடிய ஆசாமி உபாதானத்தை தெரிஞ்சாதவனாக கூட இருக்கலாமே அப்படி இருந்தால் அவர்க அவசியம் இல்லையே நம்ம நாம எப்படி சப்தத்துக்கு கர்த்தாவாக இருக்கோமோ அதே மாதிரி அவங்க வந்து பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவாக ஆயிட்டான்னு நீ சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு இது காரியம்னு சொன்னா அதுக்கு உபாதான அதுதான் ஆனணும் ஆதாரம் வேற ஏதாவது சொல்லணும் இப்ப கார்த்திக மடத்த சப்தங்கிறது அது நகரக்கூடியதே இல்லை நகரா ஆனா வேற சப்தம் ஒரு சப்தத்திலே இன்னொரு சப்தம் நியாயம் சொல்றான் வீசி கரங்க நியாயம் கடம்ப நியாயம் அப்படின்னு சொல்றான் நமக்கு எப்படி சப்தம் காதல விழுந்து அந்த சப்தம் உண்டாகிருக்கு அந்த சப்தம் இருக்கிற இடத்துல நம்ம காது நாடு போகாது வரவும் வராது அப்ப உண்டான இடத்துல நகர முடியாது அந்த சப்தம் தன்னை சுத்தி வேற சப்தங்களை உண்டு பண்ணுறது இப்படியும் உண்டாயி உண்டாய் கடைசியில நம்ம காதுக்குள்ள ஒரு சப்தம் உண்டாகிறது அந்த சப்தத்தை நம்ம காது கிரகிக்கிறதா அதனால கிரகிக்கலாம் அந்த சப்தங்களை நாம விரிக்கிறது அப்படின்னு சொல்லுறாங்க கடைசியில நம்ம காதுக்குள்ள ஒரு ஒலி உண்டாச்ச அதத்தான் நம்மளால வெடிக்க முடியும் பாக்கியெல்லாம் அப்படிங்க அப்ப அதனால இந்த அனுமானத்தினால சர்வஜனான ஒரு கர்த்தா இருக்க முடியாது அது மாத்திர உங்க சப்தத்துல சில தோஷங்கள் என்ன சொல்றீங்க நீங்க வந்து சித்தியாதிகம் சகரத்திருக்கம் சகரத்திருக்கிற கர்த்தா சகவர்த்தி சகரத்திருக்கம் கர்த்தாவோடு கூடுநகை அதாவது அது கூட ஒரு கர்த்தா இருக்கதா நான்தான் கர்த்தா இருக்கேன்னு நான் எத்தனையோ காரணம் கர்த்தாவா இருக்கேன் என்னோட சூழலுக்கு அதுக்குங்கிறது கரெக்ட நீ சொல்ல ஒரு கர்த்தாவோட கோவினர் நான் சொல்றேன் ஒரு பாட்டை கரெக்டா கெட்டியில்தான் பாட்டு கரெக்டா கரெக்டா தானே கர்த்தாவோட கோவில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப தப்பு இந்த அபிப்பிராய் இப்ப வாக்குவாதம் பண்றம் நீ எப்படி பிரயோகம் இந்த சப்தம் பிரயோகத்துல இருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறது அதைத்தான் நான் வந்து இப்ப கண்டிக்கிறேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன வேணாலும் இருக்கட்டும் அந்த உன்னோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த சப்தம் தானே அப்ப இந்த சப்தம் இப்படி சொன்னா அத நான் கண்டிக்கிறேன் நீங்க என்ன சொல்ல முடியும் மனசுல நான் வேற வச்சிருக்கேன் நீ சத்த பிரயோகம் பண்ணலாம் இல்லையா சப்த பிரயோகம் தப்பு இருக்கும் சப்த பிரயோகம் சரி அப்படியான சப்த பிரயோகத்தை மாற்றி என்னோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கும் பொருளாக பண்ணி என்ன பண்ண கர்த்தியம் அப்படின்னு இப்ப பாட்டுகன் இருந்தாங்கன்னா பாட்டுகன்யம் இல்லையே இந்த கிட்டி கிட்டிங்கிறது அதனால கிருத்தியாதிகம் கர்த்தரி கண்யம் இந்த சத்தம் போடணும் இருப்பியா அப்படின்னா வேறது இந்த சித்தியாதிகம் தன்யக்வாரத்தின் காரியக்வாரத்தின் தெரியுது இந்த சித்தியாதிகள உதான பதார்த்தம் தான் அப்படிங்கறது தெரியுது பிரத்யமா தெரியல ஒரு பதார்த்தம் உண்டாகிறது நம்ம இப்ப பாக்கணும் தெரியுமா அது உண்டாகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டிகையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது இருக்கிற ஸ்டிகும் பார்த்தா ஓஹோ அது முன்னாடி இல்ல இப்பதான் வந்து உண்டாகிட்டு அப்படின்னு நம்ம பாக்கணும் இந்த கட்டத்தை பார்த்தா இந்த கட்டம் உண்டா இருக்கு நீ வந்து அனுமானம் பண்றவன் இந்த சித்தியாயுதம் உண்டாகிற காலத்துல தெரியாதுவா அந்த சமயத்துல இல்ல அது பார்த்ததே கிடையாது அதை பத்தி தெரியாது அப்போ இது முன்னாடி இல்லாத காலத்தையும் தெரிஞ்சு அது உண்டான காலத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அனுமானம் பண்ணணும் காரியத்துவா அப்படிங்கிற கேட்டு இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறது உனக்கு யோசிக்கத்தையே இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தால் அப்ப எங்கே இருக்கு நீ கண்டுபிடிச்சிருக்கலாமே இது உள்ள காலத்தையும் பார்த்துட்டு அப்புறம் எப்படி உண்டாக்கிட்டு சொன்னா யாரு உண்டாக்கினாங்கிறப்ப சொல்லிட்டு இருக்கலாம் அப்ப அனுமானமே தேவையில்லை அதனால நீ சொன்ன காரியத்துவம்ங்கிறது அதித்தமாக இல்லையா இது தெரியல அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா காரியத்துவங்களை செய்ய நான் பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதுன்னு நான் சொல்லல ஒரு இன்னொரு அனுமானத்தை கொண்டு கித்தியார்கள் காரியமாக இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கிறேன் எப்படின்னு கேட்டா லோகத்துல சாவயமான பதார்த்தம் எல்லாமே காரியமாக இருக்கு நிறவைய பதார்த்தம் அநாகம் ஆனா சாவயமான பதார்த்தங்கள் எல்லாமே உற்பத்தியோடு கூடினதாக இருக்கு இந்த பூமண்டல சாவயமாக இருக்கிறதற்கு உற்பத்தி உள்ள பதார்த்தமாக இருக்கணும் காரிய இருக்கணும்னு அனுமானம் காரியமாக இருக்கிறதுனால இது ஒரு கர்த்தாவால உண்டாக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு அனுமானம் அந்த கர்த்தா தான் நீ சொன்னு சொல்ற அப்படின்னு அதுக்கு பதில் அப்படி சொன்ன இது சாவயம் வைக்க குறைஞ்சபட்ச அநேக அவயவங்களோடு கூறினது அநேக அவயவங்களோடு அது கூறியிருக்கு அது வேறையாக இருந்துட்டு வேறாக இருந்துட்டு அவயவங்களோடு சேர்ந்திருக்கா இல்ல அதோட அகிண்ணமாக இருந்தேன் சேர்ந்தேன் இருக்கா சேர்ந்திருக்கா அப்படின்னு அதுக்கு மேல விசாரி வேறாக இருந்தேன் சேர்ந்திருக்கு வச்சிருந்தோம்னா தாக்கி மண்டலத்துல வேற அவை வேற அவயம் வேறன்னு தான் கபாலம் வேற கடம் வேற சுவர்ணம் வேற ஆபரணம் வேற ஏன்னா அந்த அவயம் வேற அவைய வேறன்னு அதை வச்சிருக்கேன் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டும் இந்த சம்பந்தமே எப்படி வந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அந்த போய் மாட்டிக்கிறேன் சித்தமாக மாட்டிக்க அவைவர்களுக்கும் அவைவிக்கும் உள்ள சம்பந்தம் எப்படி உண்டாச்சேன்னு வாழ்த்திக்காரர் கண்டனம் பண்ணியிருக்க ரெண்டாவது இரண்டாவது பட்ட பாடத்துல தாக்கி கண்டிப்பா நிராகரணம் பண்ணும்போது அந்த விஷயங்கள் படி அவைக்கும் அவைவர்களுக்கும் சம்பந்தம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனாலே அவைவர்க்குங்கிற கேதுவே அசித்தும் கொண்டு காரிய சாதிக்கிறேங்கிறது தப்பு ஆக காரியம் சாதி சீக்கிரமாக கத்தாக சாதிக்கிறேங்கிறது தப்பு இப்படி ஏகப்படுகிறது இந்த விஷயத்துல அறிவித்து இருக்க நம்ம கடைசியில இந்த அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரன் இருக்கான சாதிக்கிறது சாத்தியம் அவர்தான் இப்படி காத்துடும் ஆக ஒரு தாரிபரத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனா இவர வந்து வெளியே வலி ஆக அம்மா வந்து ஈஸ்வர சாகனத்துக்கு உபயோகம் இல்லையே இதனால ஈஸ்வரன் நிச்சயம் பண்ண முடியாது இது எல்லாமே தப்பாக இருக்கு அப்படிங்கறதுனாலதான் வாக்கியக்காரர் மன்னியனித்தே ஈஸ்வரக்காரன்